வணக்கம் நெய்லி நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடாமா இந்தியாவின் கோழிக்கோடு நகரை அடைந்தார் இதன் மூலம் இந்தியாவுக்கான கடல் வழி முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு உலகின் முதலாவது நவீன அட்லஸை ஆப்ரஹாம் ஓட்டிலியஸ் என்பவர் வரைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லேவி மற்றும் ஜேக்கப் டேவிஸ் ஆகியோர் இணைந்து செப்பு ஆணியுடன் கூடிய ஜீன்ஸ் பேண்டான காப்புரிமம் பெற்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திரைப்பட வரலாறு தொடங்கியது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது புரோட்டோடைப் கினடோஸ்கோப் கேஐ என்னும் முறையிலான அசையும் படங்களை முதல் முறையாக பொதுமக்களுக்கு காண்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கியூபா அமெரிக்காவிடமிருந்து விடுதலை பெற்றது தாமஸ் எஸ்ட்ராடா பால்மா என்பவர் அந்நாட்டின் முதலாவது அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சார்லஸ் லின்பெர்க் என்பவர் நியூயார்க் நகரிலிருந்து பாரிஸ் நகருக்கு தனி மனிதராக இடைநிலா விமானத்தை இயக்கினார் நான் ஸ்டாப் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெலியா இயர்ஹார்ட் எனும் பெண்மணி நியூ பவுண்ட்லாந்தில் இருந்து அயர்லாந்து வரை இடைநிற்காத விமானத்தை தனி இயக்கி சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜியாங் ஹை ஜெக் என்பவர் சீனாவின் முதலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானின் சுக் எனும் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்தனர் இவர்களில் பெரும்பாலான பெங்காலி இந்துக்கள் ஆவார் தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கியூபெக் மாநிலத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் கனடாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எதிராக அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்தனர் ஆயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் எச்ஐவி கிருமிகள் பற்றிய தகவல்கள் முதல் வெளியிடப்பட்டன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு திமோரின் விடுதலையை போர்ச்சுக்கல் அங்கீகரித்தது இதன் மூலம் 23 ஆண்டுகால இந்தோனேஷிய ஆட்சி மற்றும் 3 ஆண்டுகால ஐனாவின் தற்காலிக ஆட்சி முடிவுக்கு வந்து கிழக்கு தீமோர் விடுதலை பெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று மில்லியன் நெசவு தொழிலாளர்கள் பங்கேற்ற மாபெரும் வேலை நிறுத்தமானது பங்களாதேஷில் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அயோத்திதாசர் தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எட்வர்ட் பூக்னர் ஜெர்மன் வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமக்கோடி பீட குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலுமகேந்திரா தமிழ் திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜன் பிதேவ் தேவ் மலையாள நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்பியன் செல்வன் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்டபர் கொலம்பஸ் இத்தாலிய கடல் பயணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப் லெனார்டு நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த பிரகாசம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பால்ராஜ் விடுதலை புலிகளின் மூத்த தளபதி இந்நாளின் சிறப்புகள் கேம்ரூன் தேசிய நாள் கிழக்கு தீமோர் விடுதலைனால் நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை